ளமர் சுவாமி திரு பதஞ்சலி மனோகரர் திருவடி போற்றி தேவி திரு யாடினும் மென்மொழியால் அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்து மூர்த்தி நாயனாரின் இருநூற்று அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் இது திருச்சித்தம்பரம் மத்தக மணி பெற மலர்வதோர் மதிபூரை முதல்கரம் மதிபுரை முதல்கரம் ஒத்தக நகமணி மிளிர்வதோரவினர் ஒளி கிளறு ஒத்தக நகமணி மிளிர்வதோரவினர் ஒளி கிளறு அத்தக அடிதோழ அருள் பெரும் கண்ணோடும் உமையவள் அத்தக அடிதோட அருள் பெரும் கண்ணோடும் உமையவள் து பிரிபோடில் வளநகர் விளமரே பித்தகர் முறைவது பிரிபோடில் வள நகர் விளமரே விளமரே விளமரே ஹரிண ிய முலை அறிவயர் உலகிலில் இடுபலி ஒட்டிலாக இனை மர அடியினர் இனை மர அடியினர் உமை உறும்படிவினர் சிட்டிலகு அழகிய பொடியினரு விடை மீச்சை சேர்வதோர் விட்டிலு அழகு ஒளி பெயரவர் உறைவது விளமரே ஏ இணைமர அடியினர் உறைவது விளமரே உமையுறும் வடிவினர் உறைவது விளமரே அழகிய பொடியினர் உரைவது விளமரே விடைமிசை சேர்வதோர் விட்டிலு அழகு ஓடி பெயரவர் உறைவது விளமரே அங்கதிர் ஒினர் அறையடை மிழ்வதோர் அறவோடு செங்கதி என நிறம் அணையதோர் செழுமணி மாவினர் ந சங்கதிர்யன நிறம் அனையதோர் செழுமணிமார் வினர் சங்கு அதிர பறை குழல் முளவினோடு இசை தரும் சரிதையர் ததறி சங்கு அதிர்பறை குடல் முழவினோடு இசை தரும் சரிதையரு பெங்காத ஊறும் மழு உடையவரு இடம் எனில் கதிர் கதிர்வொளியினரு இடம் எனில் விளமரே அறையடை மிழிவதோர் அறவோடு செங்கதிர்யனில் நிறம் அனையதோர் செழுமணி மார்வினர் இடம் எனில் விளமரே நானா நரேன்கதிர் உறும் மழு உடையவரிடம் எனில் விளமரே நன்ன மாடமதிய நபழர் மதில் அவை எரி செய்வர் மாடமது என வளர் மதில் அவை எரி செய்வர் விரவுசி பீடு என அருமறை பெரிய பல் சரிதைகள் பாடலர் ஆடிய சுடலையில் இடம் நவில் வேடமது உடையவர் வியன்னகரது சொல்லில் விளமரையே நன நன எரி செய்வர் வியன் நகரது சொல்லில் விளமரே அருமறை உரை செய்வர் வியன் நகரது சொல்லில் விளமரே பாடலர் ஆடிய சுடலையில் இளம் நடம் நவில் வேடமது உடையவர் வியன்னகர் அது சொல்லில் குளமரே பண்டலை மடலை செய் யாழன பாகமா உமை பாகமா பண்டலை மழலை செய்யன மொழி உமை பாகமா கொண்டலை குறை கடல் அடி அவர் வினை குறுகில பிண்டலை அமரர்கள் துதி செய்ய அருள் புரிவிரலினரு வெண்டலை பலிகொள்ளும் விமல தம் வள நகர் வெண்டலை பலிகொள்ளும் விமல தம்பள நகர் விளமரே விளமரே மனைகள் தோறும் பலியது கொள்வர் மதிப்பொதி சடையினர் கனைக்கடல் அடிவிடம் அமுது செய் கரையணி கட வரும் அது எரி செய்த கடல் பரபுவ பிணை கட அருள் கூறி கொழிரினரு செழு நகர் விளமரே விளமரே விளமரே நெறி கமல் தரும் உரை புணர்வுறும் மடவரல் செறி கமிழ் தருங்குரு உடையவர் படை பல பயில்பவர் பொறி கமிழ் தருபட அறவினர் விரவிய சடை மிசை வெறி கமிழ் தருமலர் அடைபவரிடம் எனில் விளமரே தென்கடல் புடை அணி நடுமதில் இலங்கையரு தலைவனை பண்பட வரை தன்னில் அடர் செய்த பைங்கடல் வடிவினர் தென்கடல் அடைபுணல் சடை புகுவதோர் சேர்வினார் விண்கடல் விடமலி அடிக தம்பள நகர் விளமரே தொண்டு அசை உறவரும் துயர் உறும் காலனை வாழ்வுற அண்டல் செய்து இருவரைறுபுற ஆறல்ல கொண்டல் செய்த தரு திருமிடறினரு கொண்டல் செய்த திரு கொண்டல் செய்தரு திருமிடறினர் இடம் எனில் அடியினம் விண்டி செய் மலர் நறு மது விரி போழி விளமரே ஒள்ளியர் தொழுது எட உலகில் உரை செய்யும் மொழிபன கொள்ளிய களவினர் குண்டிகை அவரு தவங் அருகில பள்ளியை மெய்யன கருதன்ம பரிவோடும் வீர் வெள்ளிய பிறையணி சடையினர் வளநகர் விளமரே வித்தகர் உறைவது விரிபொழில் வளநகர் விளமரே விட்டிலு அழகு ஒளி பெயரவர் உறைவது விளமரே தத பெங்கதிர் உரு மழு உடையவர் இடம் எனில் விளமரே வேடம் அது உடையவர் வியன் நகர் அது தொல்லில் விளமரே பனி கொள்ளும் விமலர் தம்மள நகர் விளமரே வினைக்கட அருள் புரி தொழிலினரில் நகர் விளமரே வெரிகமள் தருமலர் அடைபவர் இடம் எலில் விளமரே விண்கடல் விடமளி அடிகள் தம் வடநகர் விளமரே விண்டிதை உருமலர் நறு மாது விரி போலில் விளமரே வெள்ளிய பிற அணிச்சடையினர் வளநகர் விளமரே ஆன பெந்தவன் பொடியணி அடிகளை விளமருள் விகிதரை சிந்தையுள் இடை பெற உரை செய்த தமிழிவை பெந்தவன் பொடியணி அடிகளை விளமருள் விகிதரை சிந்தையுள் இடை பெற உரை செய்த தமிழிவை செழுவிய அந்தனர் அழகமர் அருமறை ஞான சம்பந்தன மொழிவை உரை செய் பந்தன மொழிவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே பந்தன மொழிவை உரை செய்யும் அவர் வினை பறையூ வெந்தவன் பொடியி அடிகளை விளமாருள் விகிதறை வெந்தவன் அடிகளை விளமாருள் விகிதறை சிந்தையுள் இடைபர உரை செய்த தமிழிவை செழுவிய சிந்தையுள் இடைபெற உரை செய்த தமிழிவை செழுவிய அந்த தம ột中文...